ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு அப்துல்லா சரக்குகளை கொண்டு வரும் வாகனக்காரர்களை இடைமதிக்காதியிலேயே சந்தித்து சரக்குகளை விலைக்கு வாங்காதீர்கள் நகரவாசி கிராமவாசியிடம் வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறினார்கள் கிராமவாசியிடம் நகரவாசி வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று இடைத்தரகராக இருக்க வேண்டாம் என்பது இதன் பொருள் என்று இபுன் அப்பாஸ் லதி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்று ஐந்து எட்டு முஸ்லிம் ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று